அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி தேசிய இந்த சிந்தனையின் தலைப்பு தகுந்த நுட்பம் அறிவை தகுந்த நுட்பத்துடன் வெற்றி பெற முடியும் மிக சிறந்த அறிவாளிகள் கூட தோல்வியலை தழிவிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் என்கின்ற கணிப்பில் தங்களுடைய பலங்களை கணக்கிட்டார்களே தவிர எதிராளிகளின் பலத்தை கணக்கிடவில்லை மேலும் அவர்கள் தங்கள் பலங்களை பட்டியலிட்ட பலவீனங்களை பரிசீலிக்கவில்லை அறிவு அனுபவத்தோடு இசைகின்ற போதுதான் இது சாத்தியமாகிறது நாம் நிறைய படித்திருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணாமல் மற்றவர்கள் சொல்கின்ற அனுபவ கீற்றுகளையும் அலசி பார்த்தால் வெகு எளிதில் நம்முடைய வழிமுறைகளை கட்டமைத்து செய்து கொள்ள முடியும் திருவள்ளுவர் ஒரு செயலை செய்கின்ற போது எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஆந்தையும் காகமும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு தண்ணீரில் இருக்கும்போது முதலேக்கு இருக்கின்ற வலுவையும் தரையில் அது காணாமல் போவதையும் குறிப்பிடுகின்றார் ஆம் நாம் சக்தியினால் மட்டுமே சாதிக்க முடியாததை நம்முடைய தகுந்த நுட்பத்தால் நிறைவேற்றி காட்ட முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி